சீரராஜ செல்வம் போல் சீரகபிஐன் ஆசான் புகழ் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் தனி அவர்களே கோவில் தொண்டர்களே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மையூர் கவி செய்த ஸ்ரீ சூரியசதகம் தொடர்பு உன்னியாசத்தின் உபயதார்களான வைஷால் விதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மையார் அவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்லோகம் நாற்பத்தி இந்த ஸ்லோகத்திலிருந்து சூரியனுடைய தேரை பற்றியும் குதிரைகளை பற்றியும் வர்ணனை தொடங்குகிறது இந்த நூலுக்கு வியாக்கியானம் எழுதியுள்ள கோபிநாத சூரி அவர்கள் இதுவரை சூரியனுடைய ஒளியை பற்றியும் கதிர்களை பற்றியும் நிறத்தை பற்றியும் வர்ணனை செய்த கவி இதற்கு மேல் சூரியனுடைய ரதத்தை பற்றியும் குதிரைகளை பற்றியும் வர்ணிக்க தொடங்குகிறார் என்று ஒரு அத்தியாயம் போல பிரிவினை செய்திருக்கிறார் இனிவரும் பாடல்களிலே குதிரைகளைப் பற்றியும் அந்த ரதத்தை பற்றியுமான வர்ணனைகளை நாம் பார்க்கலாம் ரதத்தையும் குதிரைகளையும் வர்ணிப்பானேன் அப்படின்னா பெருமாள் மீது பக்தி கொண்டவர்கள் அவனுடைய திருவடிச்சுவடுகளை வர்ணித்து பாதுகா சகசிரம் எழுதினார்கள் பாஞ்சஜன்யத்தின் மீது ஸ்லோகங்கள் எழுதினார்கள் சக்கரத்தாழ்வார் மீது சாகித்யங்கள் எழுதினார்கள் பெருக்திதான் அதுபோல இங்கே சூரிய நாராயணன் மேல உள்ள பக்தியை காட்டுறதுக்கு அவர் செல்லும் தேர் குதிரைகள் இவற்றை பற்றிய வர்ணனை இங்கே கூறப்படுகிறது இதை அந்த பக்தியோடு தியானிப்பவர்களுக்கு சூரிய கடாட்சம் பரிபூர்ணமாக கிட்டும் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஸ்லோகம் நாற்பத்தி பாருங்க रक्षन्तु हेमोपल पंगु पवने वाजिनस्ते अन्य रक्षंतुअक्षु हेमोफल लाघवादिदन जवाजिस्ते मेरो वीथन्यचिन्नयताख्या உத்தியாம தீப்திகி தியூமணி மணிஷிலா வேதிகா ஜாதவேதாகா கொஞ்சம் கடுநடைதான் ஆனா பதம் பிரிச்சு பாத்தீங்கன்னா அர்த்தம் ரொம்ப சுலபந்தான் இதனுடைய பிண்ட பொருள் சொல்லிடுறேன் இதுல சூரியனுடைய ரதத்தின் குதிரைகள் உங்களை காக்கட்டும் அப்படின்ற எப்படிப்பட்ட இந்த குதிரைகளையும் அருணனையும் அருணன் அத ஓட்டுறவன் பார்த்து வாயு பகவான் அண்டர் எஸ்டிமேட் பண்றான் அதாவது குறைவாக எட போடுறான் எப்படி குறைவாக எட போடுற இந்த அருணன் இருக்கிறான அவன் உண்டி அதாவது இடுப்புக்கு கீழே அவனுக்கு சரீரம் இல்லை ஒரு நொண்டியால எப்படி வேகமா தேட ஓட்டிட முடியும் வாயு பகவான் ஆகிய நான் வேகத்துக்கு பெயர் பெற்றவன் எனவே நான் அவனை ஓவர்டேக் பண்ற அப்படின்னு சொல்லி வாயு பகவான் ரொம்ப வேகமா ஓடுகிறான் ஆனா அந்த வாயு பகவானுக்கு ஒரு அறிவு இல்லை என்ன அப்படின்னா சூரியனுடைய ரதத்தை ஓட்டக்கூடிய அருணன் வேணா காலில்லாதவனா இருக்கலாம் ஆனா அந்த ரதத்தை இழுக்கக்கூடிய குதிரைகள் இல்லை அவைகளுக்கு கால்கள் பலமாகவே உள்ளன இந்த வாயு பகவானுடைய ஆணவத்தை போக்கக்கூடிய வகையிலே இந்த குதிரைகள் அவனுடைய ஆணவத்தை தோற்கடிக்கும் விதமாக வாயு பகவானை விட வேகமாக போகுதான் அதை பார்த்து வாயு தலையை குனிஞ்சுக்கிறான் அந்த குதிரைகள் போகும்போது அவற்றுக்கு வழிகாட்டுவதற்கு ரெண்டு பக்கமும் அடையாள தூண்கள் ஒண்ணுமே இல்லை இப்போ நம்ம கைகாட்டி மரம்னு சொல்றோமே அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை ஆனால் சூரியனிடமிருந்து உற்பத்தியாகி கீழே விழுந்திருக்கிற இந்த சூரிய மணிகள் சூரிய ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய மணிகள் இருக்க அதெல்லாம் வந்து சூரியகாந்த கற்கள்னு சொல்லுவாங்க அவை சூரியனுடைய ஒளியை பிரதிபலித்து தங்கம் போலே காட்டுகிறது அந்த தங்க வெளிச்சத்தை அடையாளமா வச்சுக்கிட்டு இந்த சூரியனுடைய குதிரைகள் ரொம்ப வேகமா போகுது அவை செல்லும் அழகே அழகு அப்படிப்பட்ட குதிரைகள் இந்த உலகத்தை காக்கட்டும் அப்படின்னு முதல் சுலோகமாக குதிரை வர்ணனையிலே அந்த அஸ்வமகிமையை சொல்லுகிறார் ரக்ஷந்தூ ர்தூன காக்கட்டும் எதை காக்கட்டும் அப்படின்னா அடியுடைய கடைசி வார்த்தை பாருங்க ஜெகந்தின்னு ஜகந்திங்கிறது எது காக்கட்டும்னா அந்த இரண்டாவது அடியனுடைய ஜகந்திங்கிற வார்த்தைக்கு முன்னால பாருங்க தேனா உங்களை வாஜினகன குதிரைகள் அந்த குதிரைகள் உங்களை காக்கட்டும் ரக்ஷந்தூ இந்த குதிரைகள் அறிவில்லாதவங்க கண்ணுக்கு தான் வெறும் விலங்குகள் போல காட்சி அளிக்கும் அந்த குதிரை ஒவ்வொன்றும் ஒரு தேவத்தை எப்படி வந்து கருடாழ்வார விவரம் தெரியாதவங்க வெறும் பறவைன்னு சொல்லுவாங்களோ அதுபோல புத்தி இல்லாதவங்க இதை வெறும் குதிரைன்னு சொல்லுவாங்க இவையெல்லாம் சூரிய நாராயணனுக்கு தொண்டு செய்யக்கூடிய கைங்கரியபரர்கள் அவர்கள் ஒத்தும பாகவதர்கள் அவர்கள் அந்த வழிவெடுத்து இருக்கிறார்கள் திருமகள் அமர்வதற்கு ஒரு தாமரை மலராக தான் இருந்தான் ஒரு மன்னன் என்று அன்று நான் ஒரு கதை சொன்னேன் அல்லவா அதுபோல இங்கே குதிரை வடிவெடுத்து அடியவர்கள் ரதத்தை இழுக்கிறார்கள் அவர்கள் மிகுந்த மலர்ச்சியோடு அதை செய்கிறார்கள் நீங்க நினைக்கலாம் அந்த குதிரைகளே பாவோம் அருணனுடைய சாட்டை அடி தாங்காம இந்த ரதத்தை இழுக்கும் பாரத்தையும் சகிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்கு அவங்கள போயி அவங்க நம்ம காப்பாத்தணும்னு கேட்டா எனக்கு இருக்கிற பாரம் பத்தாதுன்னு உங்களை காப்பாத்துறது எனக்கு வேலை அப்படின்னு அந்த குதிரைகள் கோபித்துக் கொள்ள மாட்டாவா அப்படின்னு கேட்டா அங்கதான் நாம தப்பு பண்றோம் அந்த குதிரை அஸ்வதேவர்களுக்கு ஆனந்தமா இருக்குமா ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தைய தூக்கிட்டு போறது எவ்வளவு இன்பமா இருக்குமோ அது அது ஒரு கைங்கரியமா செய்யுது அந்த குதிரை புன்னகையோடு ஊப்போடு செய்கிறதான் அங்கு அருணனும் ஓப்பா உட்கார்ந்திருக்கிறான் அங்க சவாரி செய்கிற சூரிய நாராயணனும் சிரிப்போடு உட்கார்ந்திருக்கிறான் அதனால அப்படிப்பட்ட புன்னகை பூத்த திருமுகம் கொண்ட அந்த தெய்வங்கள் உங்களை காக்கட்டும் கிரவுமே பிரபதி சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு சரணாகதி அடைகிறவன் தன்னை நோக்கி பகவான் புன்னகை பூத்த முகத்தோடு இருப்பவனாக கற்பனை செய்து கொள்ளட்டும் அதன் பிறகு அவனுடைய திருவடி கமலங்களை தியானித்து சரணடையட்டும்னு சொல்லியிருக்கேன் ஐயோ நரசிங்கபுரமாளா வந்தவர் அவர்தானே பல்ல கடிக்கிறவர் அவர்தானே பயங்கரமானவர் அவர்தானே அப்படின்னு நினைக்கப்படாது நாம சரணாகதி பண்ற போது பகவானை புன்னகிபூத்த முகூர்த்தனாக பாவனை பண்ணணும் அப்போ நம்முடைய பிரபத்தியை பலிக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு வரும் நம்பிக்கை வந்தால் சரணாகதி பலிச்சிடும் தாய்லாந்துக்கு ஒரு அடைமொழி சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்ன புன்னகை நாடுன்னு பேருது தாய்லாந்துல எல்லாருக்கும் தேசிய கலாச்சாரமாக ஒன்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அந்நிய நாட்டினர் யாரை பார்த்தாலும் உடனே பொன்னகை போகணும் சரிப்பா ஏன்னா அவங்க நமக்கு கெஸ்ட் மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருந்தா அவங்கள வந்து கடுகடு சிடி சிடின்னு வரவேற்க கூடாது சந்தோஷமா வரவேற்கணும் அதை நம்ம நாட்டுக்கு பெருமைன்னு சொல்றாங்க நம்ம நாட்டில் ஒரு பழக்கத்தை பழகி வச்சிருக்கிறோம் வெள்ளக்காரங்களை பார்த்தா அவங்கள எவ்வளவு மேக்சிமம் ஏமாத்த முடியுமோ அவளை ஏமாத்தணும்னு நினைக்கிறான் அவங்க சக்திக்கு ரிக்ஷா காரம் வந்து இங்கிருந்து அஜந்தா தியேட்டருக்கு போறது நூத்தி ஒருபான்றான் ஒரு மளிகை கடைகளில் போயிட்டா வந்து கடுகு நூறு கிராம் நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படின்றான் இப்படி இஷ்டத்துக்கு விலையை சொல்லி பணத்தை உறிஞ்சிடும் அவங்களுக்கு போய் ஏன் பாடிலாம் சொல்றீங்கன்னு கேட்டா இந்த பாவி பயலுக்கு தாங்க நம்ம நாட்டை ஆண்டு அடிமைப்படுத்தி ஏறக்குறைய நூறு இருநூறு ஆண்டுகளாக சுரண்டினார்கள் அவர்கள் சுரண்டியதற்கு நாங்க இப்ப திரும்பி சுரண்டுகிறோம் அப்படின்னு சொல்றேன் அது நடந்து முடிந்த கதை அடுத்து அடிமைப்படுத்தியவர்கள் இவர்கள் இல்லை இவருடைய முன்னோர்கள் நம்ம நாட்டுக்கு பிற நாட்டினர் வந்த வந்து விருந்தோம்பலாக இருக்க வேண்டும் அதான் தாய்லாந்து மக்கள் எப்பொழுதும் புன்னகை பூத்திருப்பார்களா அந்த நாட்டுக்கே புன்னகை நாடு என்று அகில ஒரு பட்டம் அளிக்கப்பட்டிருக்கிறது அதுபோல சூரிய நாராயண இந்த குதிரைகளும் அருணனும் புன்னகை பூத்திருக்கிறார்கள் அதனால தான் இந்த மயூரகவி துணிஞ்சி ரக்ஷன் அந்த குதிரைகள் உங்களை காக்கட்டும் இப்போ அந்த குதிரைகள் செல்கிற பாதையிலே என்ன இருக்கிறது அடையாளம் காட்டுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றார் அந்த பாதையெல்லாம் எப்படி இருக்கான் அக்ஷுண்ண ஹேம உபல படலம் தங்கத்தை பாழம் வாழமாக பாறை பாறையாக பாதையிலே கொட்டி இருக்கிறார்களா சூரியனுடைய ரதம் போகிற பாதை நம்ம ஊர் மாதிரி சிமெண்ட் காங்கிரீட் இல்லை வெறும் சரலக்கல் இல்லை செம்மண் இல்லை தங்கத்தால் போடப்பட்ட பாதை அந்த தங்க பாதையில தான் தேர் போகுதான் நான் முன்பே சொல்லியிருக்கேன் தங்கம் தெய்வீகமான ஒரு உலோகம் எல்லா தெய்வங்களுக்கும் ஏற்புடைத்தான ஒரு உலோகம் மகாலட்சுமிக்கு குறிப்பா பிரியமானது நம்ம வந்து அலங்கார வளைவு வச்சு மாலை போட்டு ஒரு தரை வரவேற்கிற மாதிரி தங்கத்தினால் நாம் வந்து ஒரு தரை பாவினால் அது குறிப்பாக வைகுண்ட தெய்வங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கணும் அதனால தான் ஒரு காரியம் நமக்கு முடியணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு கழுத்துக்கு தூக்கு கயிறு வந்துரும் போல் இருக்குங்கிற மாதிரி பயங்கரம் இருக்கிற போது பெருமாளே உனக்கு தங்க கவசம் சாத்துறேன் என்ன செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு வேண்டிக்குவாங்க தங்க கவசம் சாத்துறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் பணக்காரங்களுக்கே மனசு வராது வெள்ளி கவசம் சாத்தலாம் ஏன்னா வெள்ளி சீப்பு தங்கத்துல கவசம் சாத்துறதுன்னா விலை உயர்ந்தது இல்லையா அதனால தங்கம் பெருமாளுக்கும் திருமகளுக்கும் உகந்த உலோகம் இங்கே தங்கத்தினால் தரைபாவப்பட்டிருக்கிறது அக்ஷுண்ணா அன்பௌடர்டு பொடியாக்கப்படாத அர்த்தம் சாதாரணமா தங்கத்துல ஒரு வேலைப்பாடு செய்யணும்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க தங்கத்தை உருக்குவாங்க அல்லது பொடி ஆனா இங்க எப்படி இருக்குறான்னா பெரிய பெரிய காங்கிரீட் பிளாக்காக சாலிட் கோல்டு தங்கத்தினால் ஆன பெரிய பெரிய கற்கள் ஒரு நூறு அடி நீளம் முப்பத்தஞ்சு அடி அகலமான தங்க கற்களை கொண்டு வந்து பதித்து பாதை செய்திருக்கிறார்கள் அதான் அக்ஷுண்ண தூளாக்கப்படாத பொடியாக்கப்படாத அக்ஷுண்ணம் ஹேமம்னா தங்கம் ஹேமா அப்படின்னா ஹேமானாலும் ஒண்ணுதான் கணக்கானாலும் ஒண்ணுதான் தமிழ்ல சில பேர் அப்படியே ரொம்ப சிம்பிளா தங்கம்னு பேர் வச்சிருவாங்க சில பெண் குழந்தைகளுக்கு தங்கம்னே பேர் வச்சிருவாங்க கணவனுக்கு ரொம்ப கோபம் வந்தா முதல கூப்பிடுவான் தெய்வீக உலோகமாக இருப்பதனாலே அதை பாறையாக்கி இருக்கிறார்களா அக்ஷுண்ண உபல் பாறை தங்கத்தை பாறை பாறையாக கொண்டு வந்து போட்டு மேடை கட்டி இருக்கிறார்கள் உபல பட்டலம் பட்டலம் அப்படின்னு சொன்ன குவியல் சர்ஃபேஸ் கூரை எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க அப்ப ஒரு இடத்துல சில பேருக்கு தங்க மெருகு போட்டு மீதியெல்லாம் சாதாரண உலோகம்னு இல்லை தங்கத்தை கொண்டாந்து குமிச்சு அதை வச்சே முழுக்க முழுக்க போட்டிருக்கிறான் போல் கூட கிடையாது சில வளையல் பார்த்தீங்கன்னா நல்லா கனமா பெருசா இருக்கு மூன்ற பவுன் மாதிரி இருக்கும் ஆனா அந்த வளையல் போட்டிருக்கிறவங்களை கேட்டா இது ஒன்னைகால் பவுன் தாங்க அப்படிம்பாங்க என்னங்க அப்படி சொல்றீங்கன்னா உள்ளுக்குள்ள பூரா போலா இருக்கும் வெளிய பார்த்தா ஒப்பிக்கிட்டு இந்த மாதிரி மாமனார் வீட்டில் போட்டு அனுப்பிச்சிருவாங்க இது ஒரு வளையலையும் பார்த்து மருமக சொத்தி போட்டமுட்டான அப்படி இல்லாம சாலிட் கோல்டு ஒரு வளையல் ஒன்று ரெண்டு பவுன் ரெண்டரை பவுன் தூக்கி பார்த்தாலே தெரியுது அந்த மாதிரி இருக்குல்ல அதுக்கு பேர் தான் இந்த மாதிரி உபல அந்த தங்கத்தால் வீதி சமைத்திருக்கிறார்கள் என்றால் மேலே சும்மா தங்க ரேக்கு போட்டு அடியில வந்து வேற உலோகமோ இல்லை இது கிடையாது இல்ல மேலே மட்டும் தங்க இருக்கும் உள்ள வெறும் காற்று தான் அதுவும் இல்லை சால தூக்கினா கனமார்க்கம் அதான் உபல பட்டலம் அதுல போகுது இந்த குதிரைகள் அதாவது சாத்துரியமாக இந்த குதிரைகள் எப்படி போகுது ஒரு குதிரை ரெண்டு குதிரை இல்லையே பல குதிரைகள் போற போது ஒன்னுக்கு ஒண்ணு இடிக்காம போகணும் ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு பக்கம் எழுதுச்சுன்னா தேர் எண்ணத்துக்காகிறது ஒரே ஆள் எழுக்கிற மாதிரி இருக்கணும் இப்ப சாமிக்கு சுமக்கிறவங்க உயரமா சில பேர் இருப்பாங்க சில பேர் குள்ளமா இருப்பாங்க சில பேர் எட்டி நடப்பாங்க சில பேர் கிட்டி நடப்பாங்க ஆனா எல்லாருமே சேர்ந்து ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஒழுங்கா கொண்டு போகணும் அப்படி கொண்டு போனாதான் பல்லுக்கு மேல உக்காந்து ராஜாவா இருந்தாலும் புலவராக இருந்தாலும் வித்வானா இருந்தாலும் சாமியா இருந்தாலும் சுகமான பயணமா இருக்கும் இந்த விச வைகாசி விசாகத்துக்கு ஆழ்வார்கள் நிறைக்கு உபன்யாசத்துக்கு போயிருந்தேன் இல்லையா அதுல ஒரு ஒன்பதான உற்சவம் நினைக்கிறேன் மற்ற நவ திருப்பதி பெருமாள் அங்கே வராங்க ஒன்பது திருப்பதி பெருமாள் பல்லக்கில் வராங்க நடுநாத்திர பன்னெண்டு மணிக்கு காட்சி கொடுக்கிறார்கள் அப்படி வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஊரு அந்த பெருமாளை சுமந்து வந்தவர்கள் எல்லாம் ட்ரிங்க் ஆளுக போல் இருக்கு ட்ரிங்க் அடிச்சுட்டு அவன் ஆளுக்கு ஒரு பக்கமா தூக்கி பெருமாள் கீழே போட்டான் டபாருன்னு பல்லக்கு விழுந்து பெருமாள் கீழே விழுந்து அந்த பிறப்பையெல்லாம் சேதம் ஆகிப்போச்சு அப்ப உடனே அந்த பெருமாளை தள்ளி வச்சு அதுக்கு மறுபடி வந்து சம்பரோக்னம்லாம் பண்ணி தான் அப்புறம் எடுக்கணும்னு அப்போ அந்த கோவில்ல நிர்வாகஸ்தரை பார்த்து இவர் அர்ச்சகர் சத்தம் போட்டாங்கன்னா அன்னைக்கே சொன்னேன் இந்த பார்ட்டி வேணாம் இவனுக்கு வந்து ட்ரிங்க் அடிச்சாதான் அவனை சாமி தூக்குறதுக்கே உற்சாகம் ஏற்படும் அப்படின்னு சொன்னேன் கேட்கல பாத்தீங்களா வேலையை காமிச்சிட்டாங்களா அப்படின்னா அந்த மாதிரி அப்படிலாம் இந்த பல்லுக்கு தூக்கும் போது சமதலமாய் இருக்க வேண்டும் சுகமாய் இருக்க வேண்டும் இந்த குதிரைகள் என்ன பண்ணுதான் ரதத்தை இழுக்கிற ரதத்தில் இருக்கிற சூரியனுக்கு பயணத்தின் அலுப்பு தெரியாமல் இருக்கு இப்ப நம்ம உள்ளூர் குதிரை வண்டி வண்டியில டெங்கு டங்கனோ கொஞ்சம் ஓட்டியாங்கிற மாதிரி இருக்கும் தூக்கி தூக்கி போடும் அந்த மாதிரி இல்லாம லாகவாத்து அலம் லாகவாத்து மிக சாத்துரியமாக மிக எளிமையாக அது இழுத்திட்டு போகுதான் உட்பத்தந்த தாண்டி செல்லுகின்றன இந்த தங்கத்தால் இடப்பட்ட சாலைகளை அந்த குதிரைகள் மிக சாமர்த்தியமாக அலுங்காமல் குலுங்காமல் இழுத்துச் செல்லுகின்றன இப்போ இந்த பாத்தங்காகா அப்படின்ற பாத்தங்காக அப்படின்னு சொன்ன பதங்கம் அப்படின்னா சூரியன் அர்த்தம் பதங்கஹா அப்படின்னா சூரியன் இங்க பாத்தங்காக சூரியனை இழுக்கும் அந்த குதிரைகள் இது குறைக்குது இந்த பாத்தங்கா குதிரைகள் எப்படி போகுது என்றால் வகந்தி அவள் எழுத்துக்கொண்டு போகின்றன மூன்றாவது வரியில இந்த ஏஷாம் அந்த வரியிலே வகத்தாம் ஒரு வார்த்தை வருது பாருங்க அங்க வந்து சேரும் வகதாம் என்றால் எழுத்துக்கொண்டு போகின்றன பங்கு அவக்யாஜித பவன ஜவாகா வாஜினக பங்குன்னா சாதாரணமா நொண்டின்னு அர்த்தம் கால் இல்லாதவனுக்கு பங்குன்னு பேரு இந்த இடத்துல அருணனுக்கு அவங்க அம்மாவுடைய அவசரத்தினாலே அவன் முழு உடம்பும் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னால வெளியே வந்து விட்டதனால் இடுப்புக்கு கீழே உறுப்புகள் அவனுக்கு உருவாகவில்லை இப்போவும் குழந்தை பத்து மாசத்துல பிறக்காம ஒன்பது மாசத்துலயோ எட்டு மாசத்துலயோ ஏழு மாசத்துலேயோ பிறந்துட்டு அந்த குழந்தைக்கு சும்மா சும்மா சில உறுப்புகள் சரியாக ஃபார்ம் ஆகிருக்காது அது மாதிரி அருணன் முன்கூட்டியே வெளி வெளிகொடரப்பட்டதனால் அவனுக்கு இடுப்பு கீழே ஃபார்ம் ஃபார்ம் ஆகல உடல் காலில்லாதவன் அதனால் இங்கே பங்கு என்ற சொல்லாலே அருணன் குறிக்கப்படுகிறான் நொண்டி என்று சொன்னார் அனூருன்னு அவனுக்கு பேரு ஊருன்னா தொடை அனூறுனா தொட இல்லாதவன் அர்த்தம் ஏன்னா இடுப்பு கைகளை அவனுக்கு உறுப்பு இல்லை அவனை நொண்டி என்று அவஜ்ஞா அவஜ்ஞான பண்ணுதல் அசட்டை பண்ணுதல் யாரு வாயு பகவான் அது சொல்ற இந்த உடல் ஊனம் பாருங்க தேவஜாதியிலும் காணப்படுகிறது இப்ப குபேரனுக்கு பாத்தீங்கன்னா பார்வதி சாபத்தினால ரொம்ப அருவருப்பான உடம்பா வலதுகளூர் மாதிரி இருக்குமா இடது மாதிரி இருக்குமா தொந்திட்டு போய் மாறுப்பானா டிஃபார்ம் ஆயிட்டான் இவன் கைலாசத்துக்கு போய் ஒரு தடவை குபேரன் பார்வதியை ஒரு காம பார்வை பார்வதிக்கு கோபம் வந்து நீ அசிங்கமாய் போவாயாக அப்போ தேவர்களில் குபேரன் வந்து அவலட்சணமாக இருக்கிறான் அதே மாதிரி இந்த அருணன் அவனுடைய தாயின் அவசரத்தினாலே ஊனமாக இருக்கிறான் முதல்ல உடல் உறுப்புக்கு வந்து ஊனம் இல்லாமல் ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது நமக்கு எல்லா கைகாலலாம் ஒழுங்காக இருக்கிறதுனால அதனுடைய பெருமை தெரியல கஷ்டம் வந்துருச்சுன்னா அப்போதான் தெரியுது நமக்கு ஒரு ரெண்டு வைத்திய குறிப்பு சொல்லிடுறேன் இந்த சாகல திக்கு வாயின்னு இருக்கு பார்த்தீங்களா ஸ்டாமரிங் அந்த திக்கு பேசுறதுக்கு இந்த கிளை நாட்டிலே ஒரு விதமான டயக்னோசிஸ் மேலை நாட்டிலே ஒரு மாதிரி டயக்னோஸ் பண்றாங்க மேலை நாடுகளில் என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு பயத்தினாலே ஏற்படுது அது ஒரு வியாதியே கிடையாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மில்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் திக்கு வாய்க்காரன் போய் அந்த நோய் காரணமாக நான் உன்னை எடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது என் சொந்த உறவினர்களே ஒருத்தவங்க திக்கு வாய்க்காரன் மிலிட்டியில் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா மற்ற ஊனங்கள் தான் சண்டை போடுறதுக்கும் மார்ச் பண்றதுக்கும் இடைஞ்சல் பண்ணும் வாய் திக்குவாயா இருக்கிறதுனால எதிரியோட சண்டை போடுறதுக்கு சம்பந்தம் இல்லை என்று திக்கு வாய் நோய் அல்ல என்று பண்ணிவிட்டார்கள் என்ன சித்தர்கள் சொல்லுகிறார் என்றால் மூளையிலே ஏற்பட்ட ஒரு நரம்பு தளர்ச்சி ஒரு பாதிப்பு தான் திக்கு பண்ணுது இப்போ இன்னைக்கு அல்லோபத்தி கண்ணோடதுல சொல்ல போன சொல்லி ஒரு வகை கொழுப்பு இந்த கொழுப்பினால் ஆனதுதான் மூளை நீங்க மூளையினுடைய பகுதியை ஆய்வு செய்கிறவர்கள் கொழுப்பு தான் அதுக்கு உணவு இந்த கொழுப்பு டெபிஷியண்டா ஆகிற போதுதான் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது ஞாபக சக்தி குறைக்குது திக்குவாய் ஏற்படுது இதுக்கு சுலபமான மருந்து என்ன தெரியுமா பசு நெய் வந்து இந்த மூளையை வளப்படுத்தும் அது திக்குவாயை மாற்றும் என்று ஆயுர்வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சுலோக ரூபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வல்லார வல்லாறைங்கிறது நல்ல ஞாபக சுத்தியை கொடுக்கும் நரம்பு ஆற்றலை கொடுக்கும் அதே மாதிரி இந்த திக்குவாயி மற்ற கைகால் நடுக்கம் இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கு மூளைதான் வந்து உடம்பின் எல்லா உறுப்புகளையும் கவன் பண்ணுது இந்த மூளைக்கும் உடம்பு உறுப்புக்கும் எல்லா உறுப்புக்கும் சம்மந்தம் உண்டு அதுல பெருவர்களுக்கு மட்டும் அதிகமா சம்பந்தம் உண்டுங்கிறாங்க மூளைக்கும் கண்ணுக்கும் சம்மந்தம் உண்டு மூளைக்கும் காலுக்கும் சம்பந்தம் உண்டு மூளைக்கும் நெஞ்சிக்கும் சம்மந்தம் உண்டு எல்லா உறுப்புக்கும் சம்பந்தம் உண்டு ஆனா நம்ம பெருவிரல் இருக்க இந்த பெருவிரலுக்கும் மூளைக்கும் உள்ள சம்பந்தம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா அப்படின்னா ஒரு மனிதனுக்கு இந்த ஐந்து விரல்கள்ல பெருவிரல் இல்லாமல் மீதி நாலு விரல் இருந்தும் புண்ணியம் இல்லை நீங்க இந்த பெருவிரலை யூஸ் பண்ணாம இந்த பெருமனை நாலு விரல என்ன செய்ய முடியும் இந்த பெருவிரல் ஒண்ணு வந்து சேரும் போதுதான் அந்த கையானது ஒரு பொருளை எடுக்கவோ பிடிக்கவோ சுருட்டவோ உருட்டவோ வல்லமை உள்ளதாகிறது ஜாதகத்தில் இருக்கிற லக்னத்துக்கும் இந்த பெருவர்களுக்கும் சம்பந்தம் உண்டு அதாவது செவ்வாய் கிரகத்துக்கும் லக்னத்துக்கும் இந்த பெருவர்களுக்கும் சம்பந்தம் உண்டு ஜோசியமாக ஆயிடும் இப்போ இந்த உடல் உறுப்புகள் செவ்வனே இருப்பதற்கு சூரிய பகவான் நமக்கு அருள் செய்கிறான் முன்பே சொல்லியிருக்கிறான் ஆயுர் ஆரோக்கியம் பாஸ்கராத் இச்சயத்தே இங்கு அருணனுக்கு ஏற்பட்ட ஊனத்தை அவ்யா அப்படின்னு சொன்ன அண்டர் எஸ்டிமேஷன் அதாவது குறைவாக எடை போடுதல் அது வந்து தப்பு யாரு அண்டர் எஸ்டிமேட் பண்ற வாயு பகவான் அண்டர் எஸ்டிமேட் பண்ற அதுக்கப்புறம் பாருங்க அவக்யா ஜித பவன பவன வாயு வாயு பகவான் வந்து அருணன் நொண்டிதானே இவனால எப்படி வேகமா தேர்வு ஓட்ட முடியும் நம்ம தான் வேகமா போக முடியும் என்று அண்டர்மேட் பண்ணான் குறைவாக எடை போடுது எப்பவுமே கணிப்பு வந்து மேலோட்டமா இருக்கக்கூடாது ஆழமா எதையும் பார்க்கணும் மதுரையில சமீபத்தில் எம் கே அங்க வந்து ஒரு பகவதி அம்மன் கோவில் அடிக்கடி பக்தர்கள்லாம் வருவாங்க போவாங்க நல்ல கூட்டம் இருக்கும் சமீபத்தில் கிடைச்ச ஒரு தகவலின் பேர்ல சிபிஐ வந்து அங்க போய் பார்த்தா அந்த பகவதி அம்மன் கோவிலுக்கு கீழே பாதாளரை சினிமாவில் கட்டுற மாதிரி ஏகப்பட்ட சொத்துக்குவிப்பு தங்கம் வைரம் அது எல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா இந்த கோவில் சம்பாதிச்சதுதான் அப்படின்னு அந்த கோவில சேர்ந்தவங்க அப்ப அரச வந்து கைது செய்திருக்கிறது ஏகப்பட்ட நிலங்கள் வாங்கி இருக்கிறாங்க ஏகப்பட்ட வீடுகளை வந்து வாடகை விட்டு இருக்கிறாங்க எல்லாம் பக்தர்கள்ட சொல்லி ஏமாத்தி அம்பாளுக்கு வெள்ளி கவசம் பண்ணு தங்க கவசம் பண்ணு வாங்க வேண்டியது அதை போல சொந்தமா பயன்படுத்திக்க வேண்டியது இப்படி சொத்துக்க ஓப்பிருக்கிறார் அப்போ நமக்கு உள்ள போய் பார்க்கிற போதுதான் நமக்கு பல உண்மைகள் தெரிகிறது எதையுமே வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது இங்க பாண்டிச்சேரியில நல்லவாடுன்னு ஒரு இடம் இருக்கு நல்லவாடுன்னு ஒரு கிராமம் இருக்கு சில பேருக்கு தெரியும் அந்த கிராமத்து மீனவ மக்கள் ஒரு நன்மை அடைந்தார்கள் சமீபத்துல என்னன்னா அங்க வந்து எம் எஸ் சுவாமிநாதன் அறக்கட்டளை எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய அறக்கட்டளை நிறுவப்பட்டு பல கல்வி ஸ்தாபனங்கள் இயங்கி வருகின்றன ஆய்வு இயங்கி வருகின்றன இருக்கிறார் அவர் சிங்கப்பூர் ரேடியோ அனௌன்ஸ் இந்த மாதிரி இந்தியாவுக்கு சுனாமி வரப்போகிறது இந்தியாவுடைய கடலோர பகுதிகளெல்லாம் பாதிப்படைய போகின்றன அப்படின்னு சொல்லி அங்க சிங்கப்பூர் ரேடியோ சொல்லிடுறாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அமெரிக்கா வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதை டெய்லி ரிலே பண்ணிட்டு இருக்கு அதை கேட்ட சொல்லிட்டேன் உடனே இந்த ஆள் வந்து இங்கே நல்லவாட்க்கு பண்ணி அவங்களுக்கு வேண்டியவங்களை சொல்லி நான் சொல்றத விளையாட்டை எடுத்துக்காதீங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு ரொம்ப கரெக்ட் நம்புங்க உடனடியாக நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க நாளைக்கு அது வரப்போகுதுன்னு சொல்லி மூவாயிரத்தி பேர் கொண்ட அந்த கிராம மக்கள் அனைவரும் ஒருத்தம் பேச்சை நம்பி அந்த இடத்த காலி பண்ணி உட்புறமாக வந்து விட்டார்கள் அந்த ஆள் சிங்கப்பூருக்கார சொன்ன மாதிரி சுனாமியினுடைய பாதிப்பு பெரும் பாதிப்பா அந்த ஊரில் இவங்க மட்டும் அந்த ஊர்ல இருந்திருந்தாங்கன்னா மூவாயிரத்தி அறுநூறு பேர் சேத்து போயிருப்பாங்க அந்த ஒரு மனிதனுடைய முன்னெச்சரிக்கையினாலே அந்த கிராமம் பிழைத்ததுலாம் என்சிசி வந்து ஒரு கேள்வி கேட்பான் என்னடா அப்படின்னு சொன்ன திடீரென்று ஒரு பத்து பேர் உங்களை சூழ்ந்து கொண்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இப்ப மிலிட்ரி ஆபீசரா போறதுக்கு இன்டர்வியூ போயிருக்கான் அவள் தான் அவனை கேள்வி நியாயமான கேள்விதானே அதுக்கு ஒரு ஆபிசர் சொன்ன பதில் மதுரையில் நிஜமா நடந்தது அவன் சொன்னா எனக்கு அப்படிலாம் நடக்காது சார் எப்பரா சொல்றா என் ஜாதகமே அப்படி சார் ஏய் முதல் வெளியே போடாது ஜாதகத்தை பேசுறதுக்கு இடம் என்ன மிலிட் இன்டர்வியூல வந்து ஜாதகத்தை பத்தி பேசணும் நம்ம யாருக்கும் எதுவுமே நடக்கும் இல்லையா அப்போ ஒரு இராணுவ அதிகாரி ஒரு பத்து பேரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் சமாளிக்க வேண்டும் என்ற ஒரு யோசனை வேணும் ஒரு தைரியம் வேணும் அதை சோதிக்கிறதுக்கு தான் இன்டர்வியூ பண்றாங்க இதான் அலட்சியம் அவக்யான் அலட்சியம் இந்த வாயு பகவான் அலட்சியமாக தவறாக கணிக்கிறான் யார பற்றி அருணனை பற்றி என்ன ஆகுதுன்னு என்றால் வென்று விடுகிறான் யாரு இந்த அருணனுடைய தேர் வென்று விடுகிறது அந்த பவனா வாயு அந்த வாயுவனுடைய ஜவானா ஸ்பீடு வேகமா போற ஸ்பீடு இருக்கு இல்லையா அதுக்கு ஜவஹு சொல்றது அந்த வாயுவின் வேகத்தை விட குதிரைகளின் வேகம் அதிகமாய் விட்டது வாயுவின் வேகம் ஜெயிக்கப்பட்டது இந்த ஜாதகங்கள்ல சில பேருக்கு வேகமா என் நேரமும் மூவ் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஜாதகம் உண்டுங்க இப்போ வந்து சரராசி ஸ்திர ராசின்னு ரெண்டு சொல்லுவாங்க ஸ்திர ராசின அந்த ராசியில் இருக்கிற பிறக்குறவங்க உள்ளூர்ல இருப்பாங்க சில பேர் சொல்லுவாங்க நான் பிறந்தது இந்த ஊர் வளர்ந்தது இந்த ஊர் தான் பள்ளிக்கூடம் படிச்சது கல்யாணம் பண்ணது உத்தியோகம் எனக்கு இந்த ஊர்ல தான் கிடைச்சது நான் இங்கேதான் சாவேன் என் சமாதி இங்கேதான் அப்படிமா நீங்க எந்த ஊருக்காவது போயிருக்கீங்களா எனக்கு என்னமோ அந்த மாதிரி வாய்ப்பும் வர எனக்கு இஷ்டமும் இல்லைங்க இது ஒரு ஜாதகம் பூர்வ ஜென்மத்தில் இப்படியே பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் அது நான் எந்த ஊருக்கும் போகக்கூடாது அங்கங்க அலையக்கூடாதுன்னு சில பேர் என்னன்னா நான் பிறந்தது ஒரு ஊருங்க நான் படிச்சது ஒரு ஊருங்க கல்யாணம் பண்ணது ஒரு ஊருங்க உத்தியோகத்துக்கு ஜாயின் பண்ண மூணு வருஷத்துக்கு ஒரு ஊரை மாத்திக்கிட்டே இருந்தாங்க அது மாதிரி சலராசி ஜல ராசி சர ராசி இப்படி சில ராசிகள் இருக்கு அப்படி இந்த பறவைகளை பத்தி சொல்லும்போது சொல்லுவார்கள் இந்த குதிரைகள் இப்ப விலங்குகள்ல ஒரு இடத்துலயே முடங்கி கிடக்கக்கூடிய விலங்குகள் இருக்கு குதிரைகள் போல பல ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்பிலே பிறக்கக்கூடிய விலங்குகள் இருக்கு இந்த வாயு பகவான் எங்குமே சலித்து கொண்டிருக்கிறவன் அவன் சலராசி அவன் எப்பவுமே ஒரு இடத்துல நிக்க மாட்டான் இங்க இருக்கிற காத்து இன்னும் கால் மணி கழிச்சு இங்க இருக்காது அது எங்கேயோ போயிடும் அந்த காற்றினுடைய அடுத்த பகுதி தான் இப்படி வரும் அவனுடைய அமைப்பே அப்படி நினைச்சுக்கிட்டான் மூமெண்ட்டுக்கு வேகமா போறதுக்கு பெயர் பெற்றவனே இந்த குதிரைகள் தோற்கடித்து விட்டன சமீபத்துல மேல்நாட்டுல ஒருத்தர் என்ன பண்ணினார் அவர் வந்து ஜீவகாரண் இயக்கத்துல சேர்ந்திருக்கார் அதாவது அனிமல்ஸ் கூடாது பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கொடுமை செய்ய அதுக்கு எப்படி விளம்பரப்படுத்தினார் ஒரு பெரிய கூண்டு பறவைகள் குண்டிருக்கலையா ஒரு கிளியை அடைச்சி வைக்கிற கூண்டு மாறி ஒரு பெரிய குண்டு செய்துள்ள பறவைகளை போடாதீர்கள் பறக்க விடுங்கள் பறப்பது பறவைகளுக்கு பிறப்புரிமை அவர்களின் சுதந்திரத்தை கெடுக்காதீர்கள் அப்படின்னு அப்படி சொன்னதுனால பல அவங்க வீட்டுல கண்ட கண்ட பறவைகளை பிடிச்சு வச்சிருந்தவங்கன்னா அவுத்து விட்டானா அது மாதிரி இயங்குவதுக்கென்றே படைக்கப்படும் சில ஜென்மாக்கள் அதுல வாயு பகவான் இயங்குவதற்கென்றே படைக்கப்பட்டவன் பவன ஜவா காற்றினுடைய வேகத்தை விட மிகுந்த வேகத்தோடு வாஜினக வாஜினக அப்படின்னு சொன்ன குதிரைகள் இந்த குதிரைகள் வந்து ஒரு விசேஷ என்னன்னா தூங்குற போது கூட குதிரைகள் உக்காந்து தூங்காது நீங்க கவனிச்சு பாருங்க பசுமாடு சாப்பிட்ட உடனே உட்காந்துடும் உட்காந்து அசை போட்டுக்கிட்டு இருக்கும் எறும்பு மாடு ஒரு இடத்துல உட்காந்துச்சுன்னா அதை கிளப்புறது பெரிய பாடு பாண்டிச்சேரியில் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா டிரைனேஜ் நல்ல அகலமா இருக்கும் அதாவது இந்த சந்து டர்னிங்ல அதாவது இந்த அகலமும் அந்த அகலமும் சேர்ந்துக்கும் அதுல நம்ம ஜனங்கள் புனித நீரா வார்த்துருப்பாங்களா இந்த ஒரு தடவை எரும மாடு இறங்குதுன்னு வச்சுக்கோங்க எரும மாட்டினுடைய அடிவயிற்று பகுதியிலே அந்த சாக்கடை நீர் பட்ட உடனே அது சொர்க்க லோக சுகத்தை அனுபவிக்கிறது உடனே அங்கே உட்கார்ந்துருது அதை கிளப்புறதுக்கு பத்து பேர் எந்திரிக்கவே அந்த மாதிரி மற்ற விலங்குகள்லாம் தூங்கும் போது படுத்துக்கொண்டோ உட்கார்ந்து கொண்டு தான் தூங்கும் நாய் எப்படிதான் ீவர் வர் அறிவு சுறுப்பு வேகமா ருடைய அருள் பெற்றவர்கள் மிக சுறுப்பாக இருப்ப மந்தகிங்கிறது எங்க கிடையாது எல்லாம் ஸ்பீட் தான் அதான் வாஜினக அந்த குதிரைகள் எது என்றால் வாயு பகவானை அடுத்த இரண்டு வரி பரவ இந்த குதிரைகளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற வீத்தோ உன்னயாம் மார்கம் ஆக்கியாதினா எந்த குதிரைகள் வீட்டால் இல்லாத என்ன இல்லாதனா அந்நிய சின்ன உன்னயம் சின்னம் என்றால் அடையாளம் உன்னயம்னா தூண்கள் அடையாள தூண்கள் அதாவது அந்த காலத்திலேயே சாலைகளிலே கைகாட்டி மரங்களும் அடையாள தூண்களும் இருந்திருக்கின்றன ஒரு நார் செஞ்சி வரும்போது இந்த பக்கம் போனீங்கன்னா பட்டுக்கோட்டை அந்த பக்கம் போனீங்கன்னா தஞ்சாவூர் இந்த பக்கம் போனா மதுரை அப்படின்னு நாலு பக்கமும் அம்புக்குரி போட்டிருப்பாங்க எதுக்குன்னா பிரயாணிகளுடைய வசதிக்காக இப்போ இந்த குதிரைகள் சூரியனுடைய ரதத்தை இழுத்து கொண்டு போகிற தங்கத்தால் வையப்பட்ட சாலையிலே அடையாள தூண்கள் இல்லை ஏன்னா இவை விலங்குகள் இல்லை இந்த குதிரைகள் எல்லாம் தெய்வங்கள் அதான் வீத்த இல்லைன்னு அர்த்தம் அன்னிய சின்ஹ உன்னயம்னா அடையாளங்கள் தூண்கள் அடையாள தூண்கள் கைகாட்டி மரங்கள் அர்த்தம் கைகாட்டி மரங்களோ அடையாள தூண்களோ இல்லாதாம் இழுத்து கொண்டு போகின்றன ஏன் அப்படின்னு சொன்ன இந்த குதிரைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்கான் அது என்ன அடையாளம்டா அப்படின்னா இவை செல்லும் வழியிலே சூரியகாந்த கற்கள் எங்கும் சிதறிக் கிடக்கின்றன அந்த சூரியகாந்த கற்கள் இந்த சாலையின் இருமருங்கிலும் கிடக்கின்றன அந்த சூரியகாந்த கற்கள் மீது படும் சூரிய ஒளியானது பிரதிபலித்து அக்னி ஜொலித்து மேலே செல்லக்கூடிய வழியை காட்டிக் போகிறது அதனால சூரியகாந்த கற்களாலே வழி அறிந்து கொள்கின்றன மார்க்கம் ஆக்கியாத்தி ஆக்கியாத்தின சுட்டுகிறது இதுதான் வழி என்று சுட்டுகிறது மார்க்கம் என்றால் வழி எது சுட்டுகிறது கல்யாணம் தெய்வங்களும் இதுதான் வழி அப்படின்னு சுட்டுகிறது இப்ப எவ்வளவோ கர்மாவோட எவ்வளவோ கஷ்டத்தோட இந்த உலகத்துல வந்து பிறந்திருக்கோங்கிற கருணையில தான் கடவுள் என்ன பண்றாரு பலவிதமான கோவில்கள் பலவிதமான உபவாசங்கள் பலவிதமான நோன்புகள் பலவிதமான சோஸ்திரங்கள் அடுத்த ஆச்சாரியர்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறேன் காரடையான் நோன்பு இப்ப போச்சு மார்ச் மாசம் பதினாலாம் தேதி காரடையான் நோன்பு இப்ப காரடையான் நோன்புங்கிற பேரை கேட்ட சில பேர் முஸ்லீம் பண்டிகையான்னு கேட்டாங்க ஏண்டான் இந்த நாகூர் தர்கா நாகூரான் அப்படின்றாங்க அது மாதிரி காரடையான் உடனே ஏதோ ஒரு முஸ்லீம் சாமியாகும் நினைச்சுக்கிட்டேன் இது என்ன காரடையான் என்னன்னா கார் என்றால் கார்காலம் கார்காலத்து அரிசி அந்த அரிசி எடுத்து பச்சரிசி அதை எடுத்து மாவாக்கி அதோட வெள்ளம் சேர்த்து ஏலக்காய் தேங்காய் பூ காராமணி எல்லாம் கலந்து நல்ல இட்லி செட்டில தட்டி வேக வச்சு அது எடுத்தா அது ஒரு அடை மாதிரி வரும் கார்காலத்து அரிசியல் செய்யப்படும் அடை கார் அடை அந்த காரடையை படைத்து நாம நோக்கும் நோன்பு கார் அடையான் நோன்பு அந்த காரடை எதுக்காக செய்யணும் அப்படின்னா மார்ச் பதினாலாம் தேதி இருக்குத பங்குனி இருக்குற ஒன்னா தேதி வரும் நினைக்கிறார் அப்பதான் வந்து சத்தியவான் சாவித்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க சத்தியவானுடைய சாவித்ரி தன் கணவனுடைய ஒரு வரம் கொடுத்தாலாம் சத்தியவான் சாகனங்கிற நாள் வந்துருச்சு யமன் வந்துட்டான் சத்தியவானுடைய உயிர் எடுத்துட்டு போறான் அப்ப சாவித்ரி என்ன சொல்றா மாலவதேசத்து ராஜகுமாரி மாலவதேசத்து பெண் அவ சொல்றா இந்த மாதிரி என்னுடைய உயிரையும் சேர்த்து கொண்டு போ இல்ல அவர் உயிருக்கு பதிலாக எடுத்துக்கோ யமன் சொல்ற இந்த மாதிரி வந்து பண்ட மாற்று அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எக்ஸேஞ்ச் ப்ரோகிராம் கிடையாது இந்த உயிர்னா அந்த உயிர்தான் அந்த உயிருக்கு பதிலா வேற எந்த உயிரும் கிடையாது இவ்ளோ தன் கற்பின் திறத்தினாலே அந்த யமன் பின்னாலேயே போறா அவளை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி யமன் பாக்கனா முடியல அவ்வளவு சக்தி இவளுக்கு இருக்கு அதாவது பொதுவாவே அந்த காலத்து பெண்கள் அதிகமான நேரத்தை தெய்வ வழிபாட்டுக்கும் ராமநாம ஜபத்துக்கும் பயன்படுத்தினார்கள் இப்ப அந்த நேரத்தை பூரா நம்ம வேலை பாக்குறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் சீரியல் பாக்குறதுக்கும் புறநிதி பேசுறதுக்கும் இப்படி பயன்படுத்திடுறோம் அதனால சக்தி யாருக்குமே இப்ப இல்லை அவள் தன் சக்தியினாலே எமதி நிறுத்தி விட்டாள் அப்ப அவன் சொன்னான் இதனால வம்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு சரிம்மா உனக்கு ஒரே ஒரு வரம் தர்ற ஆனா அது அந்த வரத்தை பயன்படுத்தி உன் கணவன் உயிரை கேட்க நீ வரம் கொடுத்துட்ட என் கணவன் உயிர உன் கணவன் உயிரை தவிர வேற எந்த வரம் நானும் கேடு ஒரு வரம் தர அப்படின்னு இவ பார்த்தா இவள் பிறக்கும் போதே பிரம்மாவனுடைய அருளால் படைக்கப்பட்டவள் கலைமகளுடைய அருள் பெற்றவள் ரொம்ப குயுக்தி உள்ளவள் அவள் என்ன பண்ணா என் புருஷன் உயிரை பத்தி நான் ஒன்னும் வரம் கேட்கல என்னுடைய மாமனார் இருக்கிறாரு அவர் வந்து சத்தியவானுக்கு பிறந்த பிள்ளைகள் அதாவது அவருடைய பேர பிள்ளைகள் எல்லாம் மடியில தூக்கி வச்சுக்கிட்டு மாடியில வச்சுக்கிட்டு பௌர்ணமி அன்னைக்கு நிலாவை சுட்டி காட்டி வெள்ளிக்கிண்ணத்துல பால் சோறு ஊட்டணும் இந்த வரம் கொடுங்க அப்படின்னு அவன் பார்த்தான் எங்க கூட சத்தியபானுடைய உயிரை பத்தி ஒன்னும் வரல ஓகே கிராண்டட் அப்படின்ட்டு கிராண்டட்னு பிறகுதான் அவனுக்கு சொரையல் தைச்சது என்னன்னா இவங்களுக்கு இன்னும் பிள்ளையே பிறக்கலையே சத்தியபவானுக்கு பிறந்த பேர பிள்ளைகளை தாத்த தூக்கி வச்சு கொஞ்சம் அவன் உயிர்தானே முடியும் அப்படி அய்யோ அய்யோ அப்படின்னா நான் கண்டிஷன்ஸ் பாருங்க உங்க கண்டிஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே என்னையே தோக்கடிச்சிட்டேம்மான்னுட்டு சத்தியவானை திருப்பி கொடுத்துட்டு போனானா அதே மாதிரி சத்தியவானுக்கு சாபத்திரிக்க பிள்ளைகள் பிறந்தார்கள் அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இவ கேட்ட வரத்துல இன்னொரு வரம் இருந்தது என்னன்னா சத்தியவானுடைய அப்பாவுக்கு கண்ணு குருடு குருடா போச்சு இந்த யம கொடுத்த வரத்தினாலே இவன் பேரனை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அந்த அப்பா நிலானு காட்டணும்னு இவனு கண்ணு தெளிஞ்சாதான நிலா காட்ட முடியும் அவனுக்கும் கண்ணு வந்துருச்சு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம்னு சொல்லுவார்கள் அது வந்து இந்த காரடையான் ஒன்பன்றதானா அதனாலதான் சொல்லுவாங்க இந்த காரடையான் காரடைய வந்து படைக்கிற போது யாருக்கு படைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க இந்த வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமிக்கு படைப்பார்கள் சிலர் சைவத்தில் அம்பிகைக்கு படைப்பார்கள் சிலர் நமக்கு எதுக்கடா வம்புன்னு மூன்று தேவிக்குமா சேர்த்து படைச்சிருவார்கள் அப்படி படைக்கிற போது என்ன சொல்லுவாங்களேன் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் வைத்தேன் ஒரு நாளும் என் கணவர் பிரியாத வரம் தருவாய் அப்படின்னு சொல்லணுமா கொஞ்சம் வெண்ணையும் சேர்த்து அந்த அடையில வச்சு படைக்கணுமா உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தந்தேன் ஒரு நாளும் என் கணவர் பிரியாத வரம் தருவாய் அப்படின்னு என் புருஷன் உயிரோட இருக்கணும் நான் வந்து விதவையா சாக கூடாது அப்படின்னு கேக்குறதன் பெரும்பாலும் இந்த காரடையாள நோன்பிலே தோல்வி அடைந்த சுமங்கலிகள் யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த படையல் முடிஞ்ச பிறகு பல சுமங்கலிகளுக்கு குங்கும மஞ்சள் கொடுக்கிறது செயல் எடுத்து கொடுக்கிறது மஞ்சள் சரட கொடுக்கிறது அவங்கவுங்க சக்திக்கு ஏதோ செய்யறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு எதுக்கு சொல்ல வர சில பேருக்கு ஜாதக ரீதியாகவோ அல்லது கால நேரம் போதாமலோ ஒரு வைத்தவியம் விதவாயோகம் வந்துருமோங்கிற ஒரு அச்சம் ஏற்படுற போது அந்த புண்ணியத்தை பலப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு சூச்சகம் இப்படியாக இங்கே வந்து மார்க்கம் ஆக்கியாத்தி குதிரைகளுக்கு வழிகாட்டுவதற்கு சூரியகாந்த கற்கள் தம் ஒளியினால் வழிகாட்டுகின்றன மேரவ்யும் மேருமலையின் மீது மேருமலை எங்க இருக்கோன்பேட்டார் மேருமலை சில பேர் எமயமலைலாம் மேருமலைன்னு சொல்றாங்க ஆனா சாஸ்திர கண்ணோடத்துல மேருமலை நாம பார்க்க முடியாது மேருமலை நம் கண்களுக்கு புலனாகாது மேருமலையை சுற்றித்தான் சூரியன் வருகிறான் சாஸ்திர கருத்து மேரம் மேருமலையிலே மே மேல் நோக்கி உத்தியாம தீப்திகி உத்தியாம தீப்திகுந்த பிரகாசம் தீப்தின் ஒளி மிகுந்த பிரகாசம் அதாவது அந்த சூரியகாந்த கற்களுடைய ஒளி சும்மா லேசான ஒளி இல்ல இப்ப ஒன் வோல்ட் பல்பு ரெண்டு பல்பு எல்லாம் வந்து எரியப்படுறாங்க ராத்திரில அந்த வெளிச்சத்துல புத்தகம் படிக்க முடியுமா ஒளி வீசுகின்றது தான் ஜோதி மயம்தான் அங்க ஒளி இன்மைங்கிறதுக்கு பேச்சே கிடையாது இப்ப சந்திரனுக்காவது தேய் பெறையின்னு பதினைஞ்சு நாள் இருக்குங்க அமாவாசைன்னு ஒரு நாள் இருக்கு சுத்தமா சந்திரன் தெரியாது ஆனா சூரியனுக்கு அப்படி இல்லை இந்த பரிபூர்ண சூரிய கிரகணம்னு சொல்றாங்க பாருங்க அப்ப கூட பல இடங்களில் பல பிரதேசங்களில் சூரியனுடைய ஒளி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அப்படி இருக்கும் அதனால எங்கும் ஒளி சூரியனை சேவிக்கிறவர்களுக்கு அந்த தேஜஸ் இருக்கும் பிரகாசம் இருக்கும் கண்களில் ஒளி இருக்கும் தோல்லையே ஒரு மினுமெனப்பு இருக்குமா இப்போ நம்ம சோப்பெல்லாம் போட்டு குளிக்கிறதுனால அந்த மினுமெனப்பை நம்ம இழக்கிறோம் பகவான் என்ன பண்றான் ஒவ்வொரு மனித உடம்புக்கும் தோல்ல ஒரு நெய்ப்பு தருகிறான் ஒரு எண்ணெய் மினுமெனப்பு அது குறையக்கூடாது குறைஞ்சா நல்லதில்லைங்கிறதுக்கு தான் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆயில் பார்த்து எடுங்க அல்லது தேங்காய்ண்ணெய்ன மசாஜ் கொடுங்கிறது இப்ப நம்ம சோப் போட்டு குளிக்க குளிக்க அது வறட்சி ஆகுறது அதெல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ ஆயுர்வேதிக் சோப்பெல்லாம் வந்து அதுல அந்த குறைய ரெக்டிஃபை பண்றாங்க அதனால இப்ப என்ன பண்றாங்க மற்ற சோப்ஸ் எல்லாம் சோப்ஸ்ல மாங்கொட்டையினுடைய உள் பருப்பு இருக்கு அதுல ஒரு கொழுப்புச்சத்து இருக்கு அந்த கொழுப்பு சேர்த்து சோப்புகள் தயாரிக்கிறாங்கன்னா அந்த சோப் போட்டு குளிச்சா அந்த எண்ணெய் பச கொஞ்சம் லேசாக இருக்கு அது விட்டு போறதில்லை என்று சொல்கிறாரு அது பார்த்தா அவருக்கு மினமெனப்பா தெரியும் அப்போ உத்தாம தீப்திகி தியுமணி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் மையூர் கவி சூரியனுக்கு ஒரு பெயர் கொடுப்பாரு இல்லையா இந்த ஸ்லோகத்திலே சூரியனுக்கு அவர் கொடுக்கிற பேரு தியுமணி தியு ஒளி மணி என்றால் ரத்தனம் ஒளி தரும் ரத்தனம் என்று இங்க சூரியனுக்கு பெயர் தியுமணி மணிஷிலா மணிஷிலான சிலான கல் சூரியகாந்த கல் சூரியகாந்த கற்கள் நடுக விழுந்து கிடக்கின்றன அந்த சூரியகாந்த கற்களுடைய தீப்தி ஒளியினாலே மேலும் மேலும் அந்த குதிரைகள் வழிகாட்டப்பட்டு செல்லுகின்றன அது எப்படி இருக்கான் வேதிக்காங்க வேதிக்காங்கிற சொல்லு சாதாரணமா யஜ்யம் பண்ணுகிற போது யாகம் பண்ணுகிற போது அந்த யஜ்ய திரவியங்களை வைத்து படைக்கக்கூடிய ஒரு மேடைக்கு சொல்லுவார்கள் வேதிகைன்னு சொல்லுவாங்க இது இல்லாம ஒரு திறந்தவெளி அசம்பிளி ஹால் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது மேலே குறை வேயப்படக்கூடாது திறந்தவெளியா இருக்கணும் ஒரு மைதானம் மாதிரி இருக்கணும் அந்த மைதானத்துக்கு நான்கு எல்லைகள் இருக்கணும் ஒரு அசம்பிளி நடக்கிற மாதிரி ஒரு அரசியல் கூட்டம் நடக்கிறப்ப அண்ணா இருக்கு இந்த அண்ணா திடல கதவை சாத்தி உள்ள ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நம்ம வேதிக்கான்னு சொல்லலாம் அது மாதிரி இந்த ஒரு திறந்தவெளி மைதானத்திலே இந்த குதிரை போகுது அது பார்த்தா அது கடக்கக்கூடிய ஒவ்வொரு தூரமும் ஒரு மைதான தேடலுக்கு ஒடுக்கமான சந்தைகளே அக்னி பகவானுக்கு என்றால் அக்னி வந்து சூரியனிடம் இருந்துதான் அந்த ஒளியை பெறுகிறான் இங்கே சூரியகாந்த கல்லுடைய ஒளிவீச்சாக அவன் இருக்கிறான் சூரியகாந்த கல்லுடைய ஒளிவீச்சுதான் இங்கே அக்னி என்று குறிப்பிடப்படுகிறது இந்த அக்னி வந்து சூரியனுடைய ஒளியின் பிள்ளை என்று சொல்லலாம் நான் சொன்னேன் சூரியனுடைய ஒளி இல்லாத இடமே இல்லை கல்லுக்குள்ளியும் இருட்டுக்குள்ளியும் கூட அவன் இருக்கிறான் இந்த அக்னி ரூபமாகவும் அவன் இருக்கிறான் மரங்களுக்குள்ளே இருக்கிறான் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிறான் ஜாட்டராகினு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஜாட்டராகினிங்கிறது வயிற்றிலிருந்து எரிக்கிறது எதை எரிக்கிறது நாம சாப்பிடுகிற பொருளை எரிக்கிறது நாம சாப்பிடுற பொருளை உண்டிருக்க முடியவில்லை என்றால் அந்த அக்னி மந்தமாகிவிட்டது என்று சொல்லுவார்கள் அந்த அக்னி எப்பவுமே நல்லா எரியணும்னு சொன்னா அந்த காலத்துலலாம் சாப்பிடும்போது ஒரு மந்திரம் சொல்லுவார்கள் முதல்ல பரிசீஞ்சன மந்திரம் சொல்லி சாப்பிட்ற அந்த உணவானது உள்ளுக்குள்ளிருக்கிற ஜாடராகினி கோவிந்தனுக்கு நைவேத்தியம் ஆகட்டும் என்று சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி சாப்பிடுவாங்க சாப்பிட்ட பிறகு உள்ளே இருக்கிற தாமோதரன் இதை ஜீரணம் செய்வானாகன்னு மந்திரம்லாம் சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சாப்பிட்றதை மட்டும் தானே பார்க்குறோம் அதாவது சில நாயை சங்கிலியில் கட்டி போட்டு யஜமான என்ன பண்ணுவோம் தூரத்துல இருந்து வாழைப்பழத்தை பிச்சு போடுவான் அது என்ன பண்ணு கரெக்டா குறிப்பா கப்புனு அவ்வளவுதான் முழுங்கிடும் இப்போ நாம சாப்பிட்றதுக்கும் அந்த நாய் சாப்பிடறதுக்கும் வித்தியாசமே கிடையாது அது வாழப்பழத்தை வாங்குறதுக்கு முன்னாடி பரிசீஞ்சன மந்திரம் சொல்லுதா கிருஷ்ணாய சுவாக கோவிந்தாய சுவாக சொல்லுதா அபாநாய சுவாக சொல்லுதா இல்ல வைத்திய தடவி மந்திரம் சொல்லுதா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது மாதிரி ஒன்பது ஒன்றே நாம் கண்ட தொழிலே அப்படின்னு சொல்லி வந்து உணவு கண்டான் உணவே கண்டான் அப்படின்னு சாப்பிட்றோம் இப்ப சாப்பிட்ற போது கிருஷ்ணார்பணம்னு சொல்லி சாப்பிட்றதுனால சில நன்மைகள் உண்டு சில வைதிக குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோர் ரூம்ல வந்து அரிசி எடுக்கிறாங்க இல்லையா ரொம்ப வைதிகமான ஆச்சாரமான குடும்பங்கள்ல அரிசி பருப்பு முதலிய தானியங்களையே பூஜைகளை தான் வச்சிருப்பாங்க எதுக்குன்னா நாங்க எங்களுக்காக வாங்கல அரிசி பருப்பு எல்லாம் பகவானுக்காக தான் வாங்கறோம் சொல்லி பெருமாளுக்கு முன்னால வச்சிருவாங்க நீங்க அண்ணாட சமையலுக்கு அரிசி எடுக்கிற போதே வந்து ஏற்கனவே அது அவனுக்கு படைக்கப்பட்ட பொருள் தான் இருந்தா கூட என்ன பண்ணுவாங்க அந்த அரிசி வந்து கிருஷ்ணனுக்கு பருப்பு கிருஷ்ணனுக்கு இருந்து பகவானுக்கு கோவிந்தாய நமகன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து ஒலையில போடுற போது மந்திரத்தை சொல்லி சமைச்சு அதுக்கப்புறம் அது வெறும் சாதம் இல்ல பிரசாதம் அப்படின்னு சொல்றது இப்ப வந்து ஒரு வைதிகமான ஒரு வைணவரை இன்னொருத்தர் வந்து சாப்பாட்டு கூப்பிடுற போது அடிய குடிசைக்கு ஒரு நாளைக்கு பிரசாதத்துக்கு வரணும் அப்படின்னா இவரு வந்து பிரசாதம் ஆச்சார்தான் கேட்பாரு அவங்க சாப்பாடுங்கிற வார்த்தையை சொல்றது இல்லை ஏன்னா பெருமாளுக்கு படைக்கப்பட்டதா அது வெறும் சாதம் இல்ல அப்படி இருக்கணும் அந்த பழக்கம் இப்ப விட்டு போச்சு அப்படி விட்டு போச்சுங்கிற போது இப்ப என்ன காம்பன்சேஷன் அதுக்கு என்ன செய்யலாம் நஷ்டகீடுனா குறைஞ்சபட்சம் நமக்கு முன்னால தட்டுல கொட்டி வச்சிடறாங்கல்ல அதுக்கப்புறம் வாயை திறக்காம மனசுக்குள்ள கிருஷ்ணார்பணம் என்று ஒரே ஒரு முறை தியானித்து அதை அவனுக்கு காணிக்கையாக படிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம் என்று சதாச்சாரங்கள்ல ஒரு பதினஞ்சு பிரயோஜனங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை நான் எழுதி வந்திருக்கிறேன் அதை கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா நாளையில இருந்தாவது உங்களுக்கு அர்ப்பணம் சுவார்ப்பணம்னு சொல்லாம கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி நீங்க சாப்பிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இத வந்து உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க ஏன்னா இதனுடைய பயன் அபரிமிதமானவை ஒன்னு உணவின் ஸ்தூல விஷம் நீங்குகிறது அதாவது ஸ்தூல விஷம்னா விஞ்ஞானிகள் டாக்டர்கள்லாம் சொல்றாங்கல்ல பாம்பு ஏறின வெள்ளரிக்காய் கசக்கும் அதுல பாம்பு விஷம் கொஞ்சம் கலந்துருக்குமா சிலதுல வந்து ஒரு நாகப்பாம்பு ஒரு வெள்ளரிக்காய் அப்படி கடிச்சு பார்த்துட்டு போயிருக்கும் அதை மார்க்கெட்லாம் அந்த பல்லுப்பட்ட இடத்தை அப்படி நல்லா தேய்ச்சி விட்டு வித்துருவான் அதை நம்ம சாப்பிட்டு வாங்கி எடுத்துட்டு வரணும் இதெல்லாம் ஸ்தூல விஷம் கலக்கக்கூடாத பொருள்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் சத்து உணவு உணவு எடுத்து போட்டு பிள்ளைகளுக்கு ஓரளவாவது உயிரையாவது காப்பத்தி கொடுக்கும் ரெண்டு உணவிலே சாத்வீகம் பெறுகிறது நான் சொல்லியிருக்கேன் உணவனுடைய தன்மையை பொறுத்து அறிவு விருத்தி வளர்ச்சி சுறுசுறுப்பு இதெல்லாம் சாத்விகமா இருக்கணும்னு சொல்றது அந்த மாதிரி தாமசமான உணவா இருந்துட்டா கூட கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லும் அது சாத்விகமாக மாறுகிறதே திருமங்கை ஆழ்வார் இருக்கிறாரு பலவிதமான வாழ்க்கை வாழ்ந்தவர் அவர் வந்து மிளேச்ச ஜாதியில பிறந்து ராஜகுடும்பத்துல போய் வாழ்க்கப்பட்டு சோழராஜாவுக்கு அடங்கின திருமங்கை மன்னனாக இருந்தார் அப்ப மாம்சாஹாரம் எல்லாரும் சாப்பிட்டவர் தான் ஆனா எல்லாம் பெருமாளுக்கு அர்ப்பணம்னு சொல்லி சாப்பிட்டார் அவர் பக்திக்கு என்ன அவர் சாப்பிட்டதெல்லாம் சாத்விகமாய் போச்சு கடைசியில அவர் ஆழ்வாராயிட்டாரு மூணாவது என்னன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல உள்ள சத்து முழுக்கீங்களோ உடம்பு எடுத்துக்கிறது வெளியே தான் கிருஷ்ணார்புணம் சொல்லும் போது இன்னும் அதிகமான சத்து உடம்பு உறிஞ்சிக்கிது நீங்க சத்துள்ள உணவு சாப்பிட்டா பத்தாது அந்த சத்துள்ள உணவானது அசிமுலேட் ஆகணும் உங்க உடம்புல அப்சர்வ் ஆகி உறிஞ்சப்படணும் அதுதான் முக்கியம் சில பிள்ளைகளை பாத்தீங்கன்னா சோறு சாப்பிடாத பிள்ளைகள் மாதிரி எலும்பு புறம் காட்டிட்டு வீதியில சில பேர் அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு சாப்பாடு போட்டான் என்னங்க சட்டையை போட்டு போட அவமானம் வாங்குறேன் அவனை போய் கண்டிக்கிறீங்க நல்ல சாப்பாடு போட்டா பிரச்சனை இல்லை ரெண்டு ஆளு சாப்பாடு சாப்பிடறாங்க அவங்க அப்பா தீங்குற மாதிரி மூணு பங்கு திங்கிறான் அவன் ஆனா பாத்தீங்கன்னா சோறு திங்காத மாதிரி என்னதான் சாப்பிட்டாலும் உடம்பு ஒட்ட மாட்டேங்குதுங்க இனிமேல் கம் தடவிதான் உள்ள சோத்த போடணும்னு போடுறது அப்பதான் போய் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன ஒட்டுறதுன்னா அசிமுலேஷன் ஆகிறது இல்லை நீங்க சாப்பிடறது அப்படி ப்ராசஸ் ஆகி அப்படி எமிட் ஆகிடுது வெளியில அப்படி இல்லாம சத்து அப்சர்வ் ஆகணும் அந்த அப்சர்ஷன் இந்த கிருஷ்ணார்பணம் சொல்ற போது நடக்கிறது அதிகம் மேக்ஸிமம் ஒவ்வொரு எவ்வளவு சத்து எடுத்துக்குமோ அவ்வளவு சத்து எடுக்கும் அப்போ உங்களுக்கு சத்து மாத்திரை தேவையில்லை டானிக் தேவையில்லை டாக்டர் போக வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது அந்த மாதிரி கிருஷ்ணார்பணம் என்று சொல்லப்படுகிற உணவானது பிரசாதமாகி விடுகிறது இப்போ திருப்பதி பிரசாதம் சாப்பிட்ட மாதிரி அடித்தது அப்படி பிரசாதம் ஆகுற போது என்னடா ஆகுதுன்னா உடம்புல ஏற்கனவே சேர்ந்துள்ள பல வகையான விஷங்கள் வெளியே இருக்கின்றன முதல்ல சொன்னேன் அந்த சாப்பாட்டில் இருக்கிற விஷயத்த போக்குதுன்னு இது என்னடாண்ணா ஏற்கனவே நம்ம பல ஊரில் போய் சாப்பிட்றோம்ல அரக்கோணத்தில் சாப்பிட்றோம் வேலூரில் சாப்பிட்றோம் எங்கெங்கேயோ சாப்பிட்றோம் ஹோட்டலில் நின்றுதே கலந்து போறோம் அஜினமட்டா அஜினமட்டான்னு போ முந்தி மறைமுகமாக போட்டுக்கிட்டோம்னா இப்போ ஓப்பனாகவே சொல்றோம் அஜினமட்ட கலக்காட்டி சுவை இல்லைன்றான் அது நரம்பு முடலத்தையே உக்குறதுன்னு சொல்றாங்க இப்படி உடம்புல ஏற்கனவே சேர்ந்திருக்கிற விஷங்கள் இப்ப செயற்கை உரங்களை போட்டு தாவரங்களை வளர்க்கறாங்கல்ல அதெல்லாம் விஷம்தான் அதை அது மட்டுப்படுத்துது அஞ்சாவது என்னன்னா இது பிரசாதத்தன்மையினாலே லட்சுமி கடாட்சம் ஏற்படுத்துகிறது அதாவது ஒரு வெள்ளை பசு மாட்டினுடைய வெள்ளை கன்றுங்குட்டிய பாத்தீங்கன்னா தாயும் செய்யுமாக வெள்ளை பசு வெள்ளை கன்றுன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய பால குடிச்சாலே லட்சுமி கடாட்சம் வரும் என்று காமசூத்திரத்துல வாட்சியானனு சொல்றாங்க அந்த வெள்ளை பசுவின் பாலுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கான் வெறுமனே சாதாரண பசும்பாலுக்கே லட்சுமி ஆகர்ஷணம் உண்டும் அது மாதிரி பிரசாதமா நீங்க சாப்பிட்றப்போ உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப மோசமான தசாபக்தியா இருந்தா கூட நீங்க அண்ணாடம் மூணு வேலை சாப்பிட்றது பிரசாதம் தானே சாப்பிட்றீங்க ஒரு காப்பி குடிச்சா கூட ஓட்டல்ல எச்சி டம்ளர் கொடுக்கலாம் அத கூட நீங்க கிருஷ்ணார்பணம் மனசுல சொல்லிட்டு குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தீர்த்தமாகுது அது என்ன பண்ணுது லட்சுமியை அழைக்கிறது திருமகள் கடாட்சத்தை உண்டு பண்ணுகிறது உங்க கெட்ட அடுத்து ஆறு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி என்னன்னா தன்வந்திரி பகவான் அப்படியே அந்த உடம்புல இறங்கிடறான் பார்க்கடல் அமுதமாக மாறி அவங்க உள்ள இறங்கி நோய் கிருமிகளையே நாம சாப்பிட்டா கூட நமக்கு ஒண்ணும் பண்ணிடுறான் ஏன் அப்படின்னு சொன்ன டாக்டர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க நம்ம எல்லாரும் உடம்புலயுமே எய்ட்ஸ் கிருமி கேன்சர் கிருமி டிபி கிருமி எல்லாம் இருக்கு ஆனா நம்முடைய எதிர்ப்பு சக்தியா அதை ஜீரணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு நமக்கு நேரம் சரியில்லைங்கிற போது அந்த எதிர்ப்பு சக்தி போயிடுதுனா இந்த மாதிரி சாப்பிடணும் அடுத்த ஏழாவது பாயிண்ட் என்னன்னா மருந்தீடுன்னு ஒரு பழக்கம் அந்த நாட்டுல ஒண்ணு உண்டுங்க அதாவது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனோடனே மாமியார் என்ன பண்றாங்க போய் என் மருமக ஆட்ட குதிர மாதிரி இருக்கா பார்த்தா பயமா இருக்கு அவ எங்க குடும்பப்படுத்த மாதிரி இருக்கு அதனால நீங்க ஒரு பிரசாதம் மாதிரி ஒன்னு குடுத்தீங்கன்னா சாப்பாட்டுல கலந்து வச்சு என்ன பார்த்தா அப்படியேங்கிறதுக்கு பண்ணி கொடுங்க அப்படி என் மாமியார் கேக்கறதும் உண்டு சமயத்துல மருமக மாமியா இருக்காரு உண்டு என் மாமியார் இருக்காலே பொம்பளையார் ராட்சசி பார்த்தாலே பயமா இருக்கு நீங்க ஏதாவது கொடுங்க அதை பாலில் கலந்து கொடுத்தா என்ன பார்த்தா பயப்படணுங்கிற மாதிரி அப்படி கேட்கறது உண்டு இது வந்து தகப்பன் மகனுக்கு வைக்கிறது உண்டு மகன் தகப்பனுக்கு வைக்கிறது பார்ட்னர் ஒருத்தர் வச்சுக்குவாங்க அண்ணன் தம்பிக்கு வச்சுக்குவான் சில மூலிகைகளால் செய்யப்படுகிறது நரம்பு மண்டலம் முறுக்கா இல்லைங்கிற போது அதுக்கப்புறம் அவங்க எதாவது மந்திர கந்திரம் ஜெயிச்சாங்கன்னா அது கப்பன் குடிக்கும் கூட உங்களுக்கு பயம் ஏற்படும் அந்த மருந்தீடு என்ன ஆகும்னா இதுல கேன்சல் ஆயிடுது நீங்க கிருஷ்ணார்புணம்னு சொல்லி சாப்பிடும்போது யார் யாரோ வச்ச மருந்து எல்லாம் சரியாக போயிடுது எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட பெண்ணை பார்க்கறதுக்கு மாப்பிளை பாட்டி போயிருந்தப்ப மாப்பிளைக்கு பண்ணி கொடுத்த டிஃபனில் அது எக்கச்சக்கமாக கலந்து விட்டு அவர் இந்த பொண்ணை தான் கட்டிக்குவேன்னு உடனே சொல்லிட்டேன் கல்யாணம் பண்ணி சில நாள் கழிச்சுதான் அவரே வருத்தப்பட்டார் நான் ஏன் இதை சொன்னு எனக்கே தெரியல தேவங்க மாதிரி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா இந்த மருந்துடைய வேலைனா அது அப்படின்னு சொல்லிக்குவான் இப்படிலாம் நடக்கிறது உண்டு அதெல்லாம் கேன்சல் ஆகும் அடுத்தாப்புல அடுத்தாபில சாப்பிடத்துக்கு முன்னால இறந்து போன ஆவிகளும் துஷ்ட ஆவிகளும் அசுரர்களும் மனிதர் உண்ணும் உணவை தின்னு அப்போ கிருஷ்ணார்புணம் என்று சொல்லி பாதுகாக்கப்படாத உணவுகளை அவர்கள் எடுத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால நீங்க ஒண்ணுமே சொல்லாம சாப்பிட்டீங்கன்னா நீங்க வாய்க்கு கொண்டு போறதுக்கு முன்னாலே அந்த சாப்பாட்டுடைய சாரத்தை அசுரர்களும் பிசாசுகளும் உண்டு விடுகின்றன எப்படி நம்ம கோவில்ல படைக்கிற போது அந்த பொங்கல் அப்படியே இருக்கு ஆனா அதனுடைய சாரத்தை தெய்வம் எடுத்துக்குதுன்னு சொல்றோமோ அது மாதிரி நீங்க கிருஷ்ணார்புணமே சொல்லாத போது உங்க சாப்பாட்டுடைய சாரத்தை அசுரர்களும் ஆவிகளும் தின்று விடுகின்றன எவ்வளவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு பசி அடங்காது பசிக்கிற மாதிரியே இருக்கும் அடுத்தாப்புல உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் அந்த ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கிறீர்கள் அடுத்தாவிட ஒன்பதாவது பாயிண்ட் அன்னமிட்டவரிடம் நன்றி கடன் குறைகிறது நீங்க ஒரு வீட்டில் போய் சாப்பிட்றீங்க இலவசமா ஒரு காப்பி கொடுத்தாலும் சரி தண்ணி கொடுத்தாலும் சரி அந்த அளவுக்கு நீங்க அவருக்கு கடன்பட்டவராகிறீங்க ஒருவேளை சாப்பாடு போட்டால் அந்த சாப்பாட்ட அளவுக்கு நீங்க நன்றி கடன் பட்டவராகிறீங்க அது நீங்க கிருஷ்ணார்பணம்னு சொல்லும்போது பகவானுக்கு நீங்க அதை படைக்கிறதுனால அது ஒரு புனித செயலாகிறதுனால அவருக்கு நீங்கள் பட்டிருக்கிற நன்றி கடன் இருக்கு அது குறைகிறது ஐம்பது குறையுது சில பேர் விவரம் தெரியாம ஓசி சாப்பாட்டுக்கே அலைவாங்க ஓட்டலுக்கு ஒருத்தரான் சிட்டி பஸ் ஏறும் போதே பாட்டிக்கிட்டு அவங்க கர்மாவை நம்ம வாங்குறோம் இப்போ கிருஷ்ணார்புணம்னு சொல்லும் போது அந்த நந்திக்கரன் குறைகிறது அதுக்கப்புறம் இப்படியே சாப்பிடுற மனிதன் கல்யாணமாகி குழந்தை பெறும்போது அப்படி பிறக்குற குழந்தைகள் அதிர்ஷ்டசாலிகளாகவும் தெய்வாம்சமான பிள்ளைகளாகவும் பிறகு இப்ப ஒரு குழந்தையை நம்ம அப்படியே வளர்க்கிறோம் கிருஷ்ணாற்பன் சொல்லித்தான் சாப்பிட நூற்று அஞ்சு வயசுல இருந்தே வளர்த்தோம்னா அந்த உடம்பு பிரசாதமயம் அதனால அவனுக்கு பிறக்கிற பிள்ளை வந்து ஊனமில்லாமல் அதிர்ஷ்டசாலியாக தெய்வாம்சமான பிள்ளைகளாக பிறக்கிறது அடுத்தது பதினொன்னு கலியுகம்னு ஒரு யுகம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த யுகம் எவ்வளவு யோக்கியமா இருக்கிறவனையும் நல்லவனா இருக்கிறவனையும் கட்ட புத்தி கொடுத்து கெடுக்கும் அதான் யுதிஷ்டன் முன்னால பீமன் வந்து ஒரு நாள் காலில் செருப்ப போட்டுக்கிட்டு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு பேசினானா யுதிஷ்டரன் பார்த்தானா கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு போடுற அப்படின்னா என்னன்னா அப்படி சொல்றீங்க ஏடா இது வரைக்கும் என்னை கண்டாலே செருப்பை தூரத்துல கழிட்டு போட்டு வருவேன் வேட்டியை இறக்கி விட்டு வருவேன் இனிப்பால வந்து நினைக்கிறீ அப்ப என்ன அர்த்தம்னா களி நுழைஞ்சிட்டான் களி உன் புத்திய கெடுக்கிறான்னு அர்த்தம் இப்ப பீமன் ஒரு குற்றமும் பண்ணாதவன் நல்லவன் அவனுக்கே களி நுழையுது அது மாதிரி கலியுகமானது கெட்ட நினைப்புகளையும் அது டுவெண்டி பண்றதுக்கு கிருஷ்ணாரபன் சாப்பிடற போது அந்த உணவானது கலியின் தாக்கத்தை குறைக்கிறது அடுத்தாப்புல பனிரெண்டு சாஸ்திர ரீதியாக திரவிய சுத்தி அன்ன சுத்தின்னு உண்டுங்க அது என்னன்னா ஒரு மனுஷன் சாப்பிடுற சாப்பாடு எந்த பணத்திலே சம்பாதிக்கப்பட்ட சாப்பாடு ஒருத்தனை கொள்ளையடிச்சு அந்த பணத்தினால அது பாவ சாப்பாடு பாவ காசு வாங்காதுல போய் சாப்பிடறோம் பல ஹோட்டல்களை சாப்பிடறோம் நாமே சம்பாதிச்ச காசு முழுக்க நியாயமான நல்ல காசான்னு சொல்ல முடியாது இப்ப லஞ்சம் வாங்காதவங்க கூட நம்ம லஞ்சம் வாங்காட்டி மாட்டிக்கவும் போல் இருக்கேன்னு பயந்து லஞ்சம் வாங்குவான் அந்த பணத்துல அவன் அரிசி வாங்கி சோறு சாப்பிடறான்னு சொன்ன அது திரவிய சுத்தி இல்ல அன்ன சுத்தி இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு முனிவர் ஒரு நாள் பசி பொறுக்காம ஒரு வீட்டுல போய் சாப்பிட்டாரா அவன் வந்து முனிவர் வர சந்தோஷப்பட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி தலைவாழையால போட்டு ஏ சாப்பாடு போட்டானா இவர் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே கை போற போது அந்த செம்பு எடுத்து இடுப்புல சொல்லிட்டு வந்தாரான் வந்து பார்த்தா அந்த செம்பு இருக்குதான் இது என்னடா இது இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டோமே நம்ம ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி பண்ணதில்லை நம்ம சாமானம் மத்தவங்களுக்கு கொடுப்போம் நினச்சு யோசனை பண்ணி பார்த்தா அவன் வந்து ஞான திருஷ்டியில அவன் வீட்டில் இருக்கிற எல்லா ஜாமும் திருடின சொத்து அந்த சொம்பு முதற்கொண்டு திருடினது இலை வாழை இலை அடுப்பு விறகு நெருப்பு அரிசி பருப்பு எல்லாம் திருட்டு சொத்து அந்த திருட்டுப்பைய சொத்தை தின்ன உடனே அவருக்கு உடனே திருட்டு வந்துருச்சு அது எவ்வளவு எஃபெக்டிவ் சொன்னா அவன் வீட்டில் இவரு திருக்கிட்டாரு அதை திருடம் பார்த்தான் ஒரு சூப்பர் திருநாற்ப சரி இந்த செம்பு போனா பரவாயில்ல இன்னொரு செம்பு நம்ம சுட்டுக்கலாம் அப்புறம் திரும்பி வந்தாரு வந்த உடனே ஏன்பா நான் தான் செம்பு எடுத்துட்டு போனேன் இது என் செம்புன்னு சொல்லப்படாதாப்பா அப்படின்னா இல்லங்க உங்களுக்கு ரொம்ப அவசியம் போல் இருக்கு நீங்க எனக்கு தெரியாம எடுத்து ஒழிச்சு வச்சதையும் நான் பார்த்தேன் சரி ஐயாவே அப்படி செய்யற போது நம்ம யார்ட்ட போய் என்ன சொல்ல முடியும் பேசாம விட்டுட்டேன் நம்ம சக்திக்கு ஒரு செம்ப எல்லாம் சம்பாதிக்கிறது ரொம்ப அசாத்தியமான விஷயம் சாதாரணங்க அப்படின்னா எப்படிப்பா அவளை வேசா சம்பாதிக்கிறேன்னா மத்தவன் உலகத்துல சம்பாதிக்க இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலையே கிடையாதுங்க அவன் சம்பாதிக்க வேண்டியது நமக்கு எடுத்து வந்துட வேண்டியது அப்போ இதான் திரவிய சுத்தி அன்னசுத்தி இன்மைங்கிறது ஒரு திருட்டுப்பைய சொத்து சாப்பிட்ட போது நமக்கு அந்த புத்தி வந்துருது இப்போ நாம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே எல்லாமே சுத்தமான சாப்பாடுன்னு சொல்ல முடியாது நம்ம சம்பாதி எல்லாமே ஆனஸ்ட்னு சொல்ல முடியாது அப்போ அதை திரவிய சுத்தி அன்னசுத்திக்கான வேலை ஏற்பானது அடுத்து பதிமூன்று பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிட்டா அது அரை உபவாசத்துக்கு அதாவது ஏகாதசி முழுக்க நீங்க நிர்ஜலமா இருக்கிறீங்கன்னு அது எவ்வளவு பெரிய புண்ணியம் அந்த புண்ணியத்துல பாதி புண்ணியம் வருதான் கிருஷ்ணார்பணம்னு சொல்லிட்டு சாப்பிட்டா அப்ப உங்களுக்கு எவ்வளவு ஷார்ட்ல உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்குது பட்டினி கிடைக்காம கஷ்டப்படமா உபவாசனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்குது அடுத்தாப்புல ஒரு மணி நேரம் நாமஜபம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குதோ அந்த பலன் சும்மா கிருஷ்ணார்பணம்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுல கிடைக்குது இப்ப நம்ம ராமசாமி செடி எல்லாருக்கும் ராமநாம வங்கி புஸ்தகம் கொடுத்துட்டு இருக்காரு அது ஒரு ராம ராம ராம ராமனு எழுதி ரொப்பி கொடுக்குறாங்க ஒன் அவர் எழுதுனா எவ்வளவு பலனும் அவ்வளவு பலன் சும்மா வந்து சுட சுட போண்டும் சட்னியும் தொட்டு சாப்பிடும் போது வாயில வைக்கிறதுக்குள்ள கிருஷ்ணா பலன் சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா அவ்வளவு சுலபமா கிடைக்க அது பதிமூணு பதினாலு என்னன்னா இப்ப நான் ஜாத்த வார்த்தைக்கு விளக்கம் சொன்னும் இந்த பாயிண்ட் நினைச்சுதான் இந்த சப்ஜெக்ட்டுக்கே வந்தேன் உடம்பில் இருக்கக்கூடிய ஜாடராகினி கோவிந்தனுக்கு அது நைவேத்தியமாகிறது இந்த வயிற்றுக்குள்ளே நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிற ஜாடராகினி கோவிந்தன் இருக்கிறானே அது கோவிந்தாய சுவாஹா அப்படிங்கிற போது அது கோவிந்தனுக்கு நைவேந்திய பொருளாகிறது அதனால நமக்கு உடம்புல ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கிறது ஆயுள்னா ஒரு காலத்துல இந்த நாட்டுல மனிதர்கள் நூறுக்கு மேல அனாயசமா இருந்திருக்கிறாங்க ராமானுஜருக்கு நூத்தி வருஷம் இன்னும் ரொம்ப பழைய காலத்துல முன்னூறு வருஷம் நானூறு வருஷம் ஆயுதக்காக தசரை அறுபது வருஷம் இருந்தாங்க இப்ப கூட முதலைக்கு ஆயுசு முன்னூறு வருஷம் ஒரு முதல முந்நூறு வருஷம் வாழலாம் முதல்ல முன்னூறு வருஷம் வாழலாம் மனுஷன் வாழலாம் இப்படி எல்லாம் தீர்காயசா இருக்கலாம் தேகத்துல சாத்விக் ரேடியேஷன் அதிகமாகுது அதாவது நம்ம உடம்புல எப்படி வந்து பட்டு நூலால் செய்யப்படும் வேட்டி பட்டு வேஷ்டி கதர் நூலால் செய்யப்படும் வேஷ்டி கதர் வேஷ்டி அது மாதிரி சாத்விகமான பிரசாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உடம்புல ரேடியேஷன் சாத்விக் ரேடியேஷன் ஆகி நாம இருக்கிற இடத்துல போற சாத்விக் ரேடியேஷன் இன்றைய உபயதாரர்களான வைஷாலுபதி திருமதி கே லட்சுமிபாய அம்மார் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி குறை விடைபெறுகிறேன் இனி எல்லா உபநியாசமும் இங்கேயே நடக்குங்க நாளைக்கு வந்து இங்கே சுந்தரகாண்ட உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயண தனி ஸ்லோகம் சனிக்கிழமை லட்சுமி சகஸ்ரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய் கிழமை சூரிய சகஸ்வரநாமம் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சதுரத்துக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயண்